तापत्रय विनाशाय सत्वेन वृद्धेन வய நுமையோலம் எனர்முஞ்சேணூன் சுவேனேனூயணமுப்பைத்தனம் அவதூத்த குருவானவர் எது மகாராஜாகிட்ட மேலும் சொல்லுகிறார் அம்பு எய்கின்றவனுடைய மனம் எப்படி ஒரே லட்சியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நம்மளும் எப்போ மனசை பரமாத்மாகிட்டையே வைக்கணும் ஆனந்தமே வடிவான பரமாத்மா கிட்ட தான் மனசு இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது அதை விளக்கி சொல்கிறாரிங்க எது ஏத்தது மனஹா யஸ்மின்னு லப்தபதம் இந்த மனசு இந்த மனசு எப்படிப்பட்ட மனசு ஒன்று தூங்கி போயிடும் இல்லாட்டி அலபாயும் ஏதாவது புல நின்பங்களில் மயங்கி கிடக்கும் இதுதான் இந்த மனசனுடைய ஸ்வாவம் அப்படிப்பட்ட இந்த மனசை என்ன பண்ணணும்னா ஷனைஹி ஷனைஹி லப்தபதம் யஸ்மின்னா யஸ்பின் பரமாத்மனி லப்தபதம் மனஹா எதை லப்தபதம் மனஹா ஷனைஹி ஷனைஹி லப்தபதம் கீதையிலையும் பகவான் சொல்லுவார் ஷனை ஷனை ருபரமே புத்தியா திருத்திகிரீதையா அப்படின்னு பகவத்கீதையிலையும் சொல்லுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை வைராக்கியத்தோட அபியாசத்துக்காக மனசை பிரம்மனிடத்தில் ஆத்மாவின் இடத்துல செலுத்தணும் ஆக லப்தபதம் மனா மனசு வந்து பகவானிடத்தில் பரிபூர்ணமாக ஒடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குகிறது அப்படி பண்ண பண்ணால் என்னாகும்னா இந்த வெளியில் போகிறது பிரவர்த்திக்கிறது கர்மா பண்ணுறது கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுலேருந்து விடுபட்டுரும் ஷனைஹி ஷனகி கர்ம ரேணுன் முஞ்சதி சாதாரணமாக இந்த ஷனைகி ஷனேகிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் இடத்துல மனசை செலுத்தணுங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் இந்த தேஹலி தீபன் நியாயம்னு பேர் வாசப்படியில் விளக்கு வச்சா வெளியிலையும் வெளிச்சம் வரும் உள்ளேயும் வெளிச்சம் காட்டும் அது இந்த ஷனேகி ஷனகிங்கிறது மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பரமாத்மா கிட்டே போகிறதையும் குறிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்மாக்களும் அழிஞ்சுகின்றே வருது கர்ம முஞ்சதி அதாவது கர்ம துகள்கள் இந்த வினை துகள்கள் நாம் இத்தனை சுகம் அனுபவிக்கணும் துக்கங்கிறதெல்லாம் போயிடும் ஏன்னா மனசு எப்போவுமே ஆனந்தத்திலேயே பகவானிடத்துலயே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்ம வாசனைகள்லாம் அழிஞ்சு போயிடுங்கிறது முன் சத்தி விட்டுடுங்கிறார் அது மாத்திரம் இல்ல அப்படி போக போக என்ன ஆகும்னா ரஜஸும் தமஸும் போயிடும் அதாவது சோம்பேறித்தனமும் போயிடும் அப்புறம் பரபரப்பு படபடப்பும் போயிடும் இதெல்லாம் போகிறது இதெல்லாம் சைமல்டேனியஸாக அதாவது வைராக்கியமும் வளர்ந்துட்டே போகிறது ஈஸ்வரனிடத்தில் மனசும் சேர்ந்துட்டே போகிறது இது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கிறது பகவானிடத்தில் மனசு போக போக உலக விஷயத்துலேருந்து மனசு விலகின்றே வருது அப்படி விலகின்றே வர வர என்னாகுதுன்னா அதுக்கு கர்மாவும் உதவி பண்ணி ஆகணும் இல்லாட்டி கர்மா திரும்ப திரும்ப வெளியிலே எழுத்துன்னு போயின்ட்டு இருந்தா அனந்த கோட்டி ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தினால உலக விஷயத்தில் வைராக்கியத்தை அடைகிற மனசு வைராக்கியத்தை அடையணும்னா அதுக்கு வேறு எதாவது ஹோல்டு வாணும் ஆனந்தம் அனுபவிச்சுருக்கிற மனசை பிரம்மனில் ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு பண்ணணும் பிரம்ம அது துவைத்தமோ அத்வைத்தமோ அதில் போயிடுத்துன்னா துவைத்தத்துக்கு போய்தான் அத்வைதத்துக்கு போகும் அதையினால அந்த மனசை முதல்ல துவைத பக்தி பண்ணி அப்புறம் அத்வைத ஜான நிஷ்டைக்கு போகணும் அப்படி போகும்போது என்னாகும்னா கர்மாவுடைய வீரியமும் குறையும் இந்த சுகதுக்க பிரார்த்த கர்மாவுனுடைய வீரியங்களும் வெளியில் இழுத்துண்டு போகிற கர்மா போயிடும் அதுவும் குறையும் அதெல்லாம் வேலை செய்கிறதுனால தான் மனசு அங்கே போகிறது வைராக்கியமும் கிடைக்கிறது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது அப்போ என்ன ஆகிறது தமசு சோம்பேறித்தனமும் போயிடுறது படபடப்பும் போயிடுறது மனசு வளர்கிறது சத்வத்தில் அதான் சொல்கிறார் சத்வேன விருத்தேன மனசா அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும் ஆஜஸ்தமஷ விதூய அந்த லப்தபதம் மனஹா ரஜஸ்தமஸ்ச்ச விதூய அந்த ரஜஸையும் தமஸையும் பொஷிக்கு விட்டு பொஷிக்கு விட்டுனா ரொம்ப குறைஞ்சி போய்டும் சத்வேன விருத்தேன மனசா அனிந்தனம் நிர்வாணம் உபைத்தி நிர்வாணம்னா மோக்ஷம் நிர்வாணம் மோ மோக்ஷத்துக்கு இடைஞ்சிலாக இருக்கிறதுனா கர்மா தான் கர்மா இருக்கிற வரைக்கும் முக்திங்கிறது முடியாது கர்மாவும் அழியிறது அனிந்தனம்ங்கிறார் இந்த ஜீவாத்மா கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு கர்மாவே தீந்து விடுது இந்தனம்னா விறகுன்னு அர்த்தம் இங்கே வந்து விறகுன்னா என்னதுன்னா கர்மா கீதையிலையும் பகவான் சொல்கிறார் எசைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே தச்சார் அந்த ஸ்லோகத்தை கவனித்தா தெரியும் எப்படி விறகு கட்டைகளை நெருப்பு எரித்து சாம்பலாக்கிறதோ அப்படி இந்த ஞானங்கிற நெருப்பு கர்மாங்கிற விறகு கட்டைகளை எரிச்சு சாம்பலாக்கிறது அதே தான் இங்கேயும் சொல்கிறார் இந்த கர்மாங்கிற விறகுகளை எரிபொருள்களை எல்லாம் எரித்துவிட்டு அனிந்தனம் இந்தனம்னால் விறகு கேட்ட எரிபொருள்னு அர்த்தம் அனிந்தனம்னா எரிபொருள் இல்லாமல் போகிறது கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு கர்மா இருந்தால் தானே அனிந்தனம் நிர்வாணம் நிர்வாணத்துக்கு விசேஷணம் இது நிர்வாணம் அப்படின்னா போக்குவரவற்ற அதாவது இனிமேல் அடையறதும் இனிமே ஜென்மாவும் அடையிறது இல்லை விடுறதுக்கும் ஒன்றும் இல்லை அதாவது விடுவதற்கும் அடைவதற்கும் ஒன்றும் இல்லை பந்தத்தை விடுறது மோட்சத்தை அடையிறதுங்கிறதெல்லாம் முதல்ல அஜான தசையில் அவஸ்தையில் சொன்னது ஆஹா பந்த நிவத்திங்கிறதோ மோட்சப் பிராப்திங்கிறதோ கிடையாது அதுக்கு பேர் தான் நிர்வாணம்னு பேர் ஆஹா பந்த நிவத்தியில் மோக்ஷப் பிராப்திங்கிறது உபச்சாரம் கல்பிதம் வாஸ்தவம் இல்லை அப்பேற்பட்ட அனிந்தனமான எரிபொருள் இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம் கர்ம ரஹித்த முக்தி பிராப்னோத்தி கர்மம் இல்லாத பந்த மோக்ஷம் இல்லாத மோட்சத்தை அப்படி குடிஞ்சுக்கணும் அதுதான் நித்தியமுக்தி அதை உணர்கிறான் உபைத்தின்னா உணர்கிறான்னு அர்த்தம் ஆக இது ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் அதனால் என்ன பண்ணணும் எப்பவும் ஏகாகிரத்தையோடு இருக்கணும் இதுக்கு முன்னால் சொன்னார் இல்லையா வைராகியாபியாச அந்த அபியாச யோகத்தை தான் கொஞ்சம் விஸ்தாரமாக இங்கே சொல்லியிருக்கார் பலனையும் சொல்லியிருக்கார் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம் இருக்குது அதாவது வைராகியத்தோட கூடின அபியாசத்தினால கர்மாவ அழிச்சு மோக்ஷத்தை அடைகிறான் இந்த சாதகன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட விஷயம் எஸ்மி மனோலப்தபதம் எதே தனிர் முஞ்சதி கர்ம ரேணூன் சத்வேன ரஜஸ்தமச்சூய विधूय பைத்திய நிந்தனம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்